வி குருப்பியோ நம நாம் இப்போ ஹரிச்சந்திரோபாட்சியானங்கிற கதையை பார்த்துட்டுருக்கோம் நாம் பொய் சொல்லக்கூடாது பொய் சொன்னால் சிரமங்கள் வரும்ங்கிறதுக்கு உதாரணம்தான் இந்த ஹரிஷ் சந்திரோபாட்சியானம்ங்கிற கதையை ரிக்வேதம் நமக்கு சொல்கிறது அந்த கதை மேற்கொண்டு என்ன ஆச்சு அப்படின்னா உப்பா கிட்ட வரையின்னு சொல்லிவிட்டு கதவை திறந்துட்டு கொல்ல வழியாக ஓடி போயிட்டான் ரோஹிதக்கன் போனான் அப்படின்னா காட்டுக்கு ஓடி போயிட்டான் ஊரில் இருந்தால் தானே குரணன்ட்ட கொடுக்க அப்படின்னு காட்டுக்கு ஓடி போயிட்டான் துரோகிதகன் ஓடி போய் ஓடி போயிட்டானே தவிர அவனுக்கு ஞாபகம் பூரா ஆற்றுல இருக்கு வீட்டையே நினச்சிருந்துருக்கான் யோஜனை பண்ணிட்டு இருக்கான் இப்படி ஒரு நெருக்கடி வந்துருத்தே நமக்கு அப்பா இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டின்னு விட்டாரே இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு அஞ்சு வருஷ காலம் யோஜனை பண்ணினான் காட்டில் அப்படி யோஜனை பண்ணி ஒரு முடிவுக்கு வந்தான் என்னன்னா நம்முடைய சாஸ்திரம் ஒரு வழி சொல்றது ஒரு பொருளை வச்சு ஒரு காரியத்தை பண்ணு அப்படின்னு நம்முடைய சாஸ்திரம் சொல்வது அந்த பொருள் கிடைக்கல அப்படின்னா அது மாதிரி உள்ள பொருளை வச்சுண்டு அந்த காரியத்தை முடிக்கணும் அதுக்கு பிரதிநிதின்னு பேர் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா நாம் எந்த ஒரு பூஜை பண்ணினாலும் சரி ஸ்ராத்தங்கள் பண்ணினாலும் சரி எது பண்ணினாலும் ஓடுற நதியிலிருந்து தீர்த்தம் எடுத்துன்னு வந்து வச்சுன்னு பண்ணணும் அல்லது கிணத்திலிருந்து ஜலம் எடுத்துன்னு வந்து வச்சுன்னு பண்ணணும் நாம் ஒரு பிளாஸ்டிக் அது போல பாத்திரங்கள்லாம் பிடிச்சி வச்சுட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்து நாம் அபிஷேகமோ இந்த மாதிரி காரியங்களோ செய்யக்கூடாதுன்னு நம்ம சாஸ்திரம் சொல்கிறது இப்போ ஓடுற நதி இல்லாத ஊரில் நாம் வாசம் பண்ண வேண்டி வருது அப்படின்னா அப்போ இந்த காரியத்தை விட்டுடுறதா அல்லது நமக்கு கிடைச்ச தீர்த்தத்தை வச்சு இந்த காரியத்தை பண்றதா அப்படின்னு வர்றபொழுது ஓடுற நதியிலிருந்து ஜலத்தை எடுத்து வந்து வச்சு பண்ணணும் அப்படி கிடைக்கலன்னா என்ன ஜலம் கிடைக்கிறதோ அந்த ஜலத்தை சுத்தி பண்ணி அந்த தீர்த்தத்தை உபயோகப்படுத்திக்கணும் அதுக்குதான் பிரதிநிதினு பேர் அந்த ஒரு விஷயத்த இந்த இடத்துல கொண்டு வந்தான் அந்த பையன் என்ன பண்ணினான்னா நமக்கு பதிலாக இன்னொரு பையனை கொடுத்துடுவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து இன்னொரு பையனை தேடிந்து கிளம்பி போனான் போனால் அங்கேயே ஒரு ஆசிரமம் அங்கே போனால் ஒரு ஏழை பிராமண குடும்பம் ஒரு தம்பதிகள் அவர்களுக்கு மூணு பிள்ளைகள் சுனோலாங்கோலன் சுனஷ்சேபன் சுன்புச்சன்னு மூன்று பிள்ளைகள் அந்த பிராமண தம்பதிகளுக்கு அவர் பேர் அஜீகர்த்தர்ன்னு பேர் அந்த பிராமணருக்கு அவருக்கு இந்த மூன்று பிள்ளைகள் அவரை போய் பார்த்து இந்த ரோஹிதகன் இந்த ராஜாவினுடைய பையன் கேட்டான் உங்களுக்கு மூணு பிள்ளை இருக்காளே ஒரு பிள்ளைய எங்கிட்ட கொடுத்துருங்கோ அதுக்கு என்ன பணம் உண்டோ நான் அதை கொடுத்துட்றேன் ஒரு பையன் எனக்கு வேணும்னு கேட்டான் அவர் சொன்னார் எனக்கு மூத்த பையன் வேணும் ஏன்னா நாளைக்கு அவன் எனக்கு எல்லாம் காரியங்கள்லாம் செய்ய வேண்டியது மூத்த பையன்தான் அதனால் அவன் எனக்கு வேணும்னு அவர் அவருடைய பத்னி சொன்னால் எனக்கு கடைசி பையன் வேணும் செல்ல பையன் ஏன்னா அவன் பிறந்த பிறந்தான் எங்களுக்கு இந்த குடிசையே கிடச்சது அதனால் அந்த குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னா நடுப்புரை இருக்கிறவனுக்கு சுனசேபன் பேர் அந்த பையன் சொன்னால் சரியா எங்கிட்ட சொல்லாமையே எங்கள் அப்பா அம்மா என்னை வித்துட்டா வாங்க போவோம் அவள் என்ன பணம் உண்டோ கொடுங்கோ நாம் கிளம்புவோம்னா சுனச்சேபன் உடனே ரோஹித்தகன் சொன்ன ராஜாவுனுடைய பையன் நீங்களும் எல்லாருமா சேர்ந்து வாங்கோ நான் அப்பா கிட்ட அந்த பணத்தை வாங்கி கொடுத்துட்றேன் நாம் ஊருக்கு போவோம் கிளம்பி வாங்குவோம் எல்லாரையுமே அழிச்சுட்டு ஊருக்கு வந்து சேர்ந்தான் ரோஹித்தக்கன் வந்து பார்த்தால் அப்பா படுத்த படுக்கையாக இருக்கார் நீர் இரங்கலில் அவதிப்பட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி இருந்திருக்கார் ராஜா அந்த நிலைமையில் பார்த்து அவரை பார்த்து அழுது எல்லாம் ஒரு பத்து நிமிஷம் பேசினான் பேசிட்டு அந்த ஹரிஷந்திரன்கிற ராஜாவை பார்த்து அந்த ரோஹித்தகன் சொன்னான் அப்பா நான் ஒரு முடிவோடு வந்திருக்கேன் எனக்கு பதிலாக இந்த பையனை கொடுத்துடுவோம் வருணனுக்கு கொடுத்துட்டா நான் தப்பிச்சு விடலாம் அப்படின்னு உடனே அந்த ஹரிச்சந்திரனும் சரி இந்த பையனை நான் வருணனுக்கு தரேன்னு சொல்லிவிட்டு வருணனை கூப்பிட்டு வருணா என்னுடைய பையனுக்கு பதிலாக நான் இந்த பையனை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன சொன்ன உடனே அந்த ராஜாவுக்கு அந்த கிட்னி ட்ரிபிள் குறைய ஆரம்பிச்சிருக்கும் உடனே நீர் இறங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு நார்மலுக்கு வந்தது இந்த ராஜாவுக்கு எப்படி இந்த பையனை உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார் இந்த ஹரிச்சந்திரன் வருணனுட்ட இப்போ வருணன் சொன்னார் பக்கத்தில் ஒரு யாகம் நடக்கிறது அந்த யாகசாலையில் வந்து அங்கே யூப்பம்னு ஒரு மரம் இருக்கும் புரஷ மரம் நடப்பட்டிருக்கும் அங்க தர்பயினால பண்ணின கயர்ல இந்த பையனுடைய வலது கையை கட்டி அந்த மரத்தில் கட்டிடோ நான் அந்த பையனை அழைச்சின்னு போய்டிறேன்னார் வருணன் அதே போல் அந்த பையனையும் அழைச்சிண்டு அந்த பிராமண தம்பதிகளையும் அழைச்சின்னு வந்து அவளுக்கு பணத்தை கொடுத்து அந்த பையனை ராஜா வாங்கிட்டு அந்த பையனை அந்த யூப்பம்ங்கிற மரத்தில் கட்டிவிட்டார் அந்த பிராமண தம்பதிகளை வச்சுட்டே பண்ணுறார் அந்த ராஜா அங்கே யாகம் நடக்கிறது அந்த யாகத்துக்கு எல்லா ரிஷிகளும் வந்திருக்கா இந்த பையன் கையில தர்பை நாள் பண்ணின கையத்தை வலது கையில் கட்டின்னு அங்கே நிற்கிறான் யூப்போம் அந்த மரத்துக்கு பக்கத்தில் அந்த யாகத்துக்கு எல்லா ரிஷிகளும் வந்திருக்கா அதில் விஸ்வாமித்ரரும் வந்திருக்கார் அந்த யாகத்துக்கு விஸ்வாமித்ரர் யாருன்னா இந்த சுனசேபனுக்கு தாய் அவர் அவரும் வந்திருக்கார் போதாங்கிற ருத்விக்காக அவர் இருக்கார் விஸ்வாமித்ரா அந்த யாகம் நடக்கிறது அப்போது விஸ்வாமித்ரர் பார்த்தார் அந்த பையனை அந்த பையன் விஸ்வாமித்ர பார்த்து இப்படி ஒரு நெருக்கடியில் இருக்கேன் நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும்னார் சுனசி அப்படின்னு சொன்னான் விஸ்வாமித்ராட்டு அப்போது சொன்னார் இவ்வளவுத்துக்கும் காரணம் யாரு வருணம் தானே நீ வருணனை பிரார்த்தனை பண்ணு வருணன் உனக்கு கண்டிப்பா அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு விஸ்வாமி அவன் வருணன் நோக்கி பிரார்த்தனை பண்ணினான் இமம் மே வருஷ்ஹவம ஸ்யுராச்சே தாய்ர வந்தமான ேமா வருணேபோருஷும் சனு பிரமோஷீ விஷோயருணவிரீமசிவிக்கிச்சேதம்பருணதேஜினிம் மனுஷிய அச்சராமசி அச்சித்தீய்துஜோப்தோதீரிஷ சொல்லி பிரார்த்தனை பண்ணினான் வருண வரு நேரா வந்து அந்த பையன் இந்த மந்திரம் சொல்றதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பையனை விடுவி சுட்டூ கிளம்பி போயிட்டார் வரு எல்லும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பையனுக்கு இப்படி ஒரு மந்திரசத்தி இருக்கு அப்படிங்கிறத எல்லோரும் தெரிஞ்சுட்டா அப்படி அந்த பையனை விடுவிச்சுட்டு வருணன் அனுகிரகம் பண்ணிட்டு கலந்து போயிட்டார் இப்போ அடுத்த வேலை அந்த பையனுக்கு என்ன கோத்திரம்னு ஒரு விவாதம் வந்து அடுத்து சந்தியானுஷ்டானம் பண்ணணும் அந்த பையன் எந்த கோத்திரத்தை சொல்லி அவன் சந்திய பண்ணுறது அப்படின்னு பெரிய கேள்வி வந்துருக்கும் அந்த கேள்விக்கு என்ன பதில்ங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்